ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம மன பிரசமரி தப்போ மாநிலத்தை உடலால் செய்யப்படும் தவத்தையும் சொற்களால் அதாவது வாக்கால் செய்யப்படும் தவத்தையும் பதினான்கு பதினைந்து ஸ்லோகங்களிலே உபதேசித்து அருளினார் இந்த பதினாறாவது ஸ்லோகத்திலே மனத்தால் செய்யப்பட வேண்டிய தவத்தை அருளி செய்கிறார் மனப்பிரசாதா மனதினுடைய பிரசாதம் பிரசாதம்னா இங்கே அமைதி பிரசாந்தி ஸ்வச்சதா ஆபாதனம் அதாவது எப்போவுமே அது அமைதியாக இருக்கும்படி பார்த்துக்கிறது ஒரு தவம் சிந்தா வியாக்குலத்வாதி ஹீனதா சம்பாதனம் என்று உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது தூய்மையாக இருக்கும்படியும் கவலைகள் இல்லாமல் இருக்கும்படியும் அதை பார்த்து மறைமுகமாக சொன்னால் பேராசை கோபமெல்லாம் இருந்தால் இதெல்லாம் மனசில் ஒரு அமைதி தெளிவு வராது பிரசாதம்னா கலங்காத நீர் காற்றினால் அசைக்கப்படாத தடாக நீர் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கணும் அத நாம முயற்சி பண்ணி சம்பாதிக்கணும் அதனால தான் அது தவமாகிறது மனதில் அமைதியை தூய்மையை கவலையின்மையை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணுறது பாதுகாக்கிறது அது நம்முடைய முயற்சியினால் செய்யணும் அது தானாக வராது ஆசைகளை எதிர்பார்ப்புகளை இவற்றையெல்லாம் குறைப்பதன் மூலம்தான் அதை நாம் சம்பாதிக்க முடியும் அதை குறைக்கணும்னா அதனுடைய தன்மைகளை பற்றின பகுத்தறிவு ஆராய்ச்சி வேணும் மன தெளிவோட அமைதியோடு இருக்கிற மக்களோட பழகணும் அப்படி இருந்தால் தான் இதை சம்பாதிக்க முடியும் அதை விரும்பி அவர்கள்ட்டு அதை படிச்சுக்கணும் அப்படி நம்ம கூட இருந்து பார்த்து பழகி அதை சம்பாதிக்க முயற்சி பண்ணணும் அடுத்தது சௌமியா சௌமனசியம் சௌமனசியம்னா நல்ல மனசோடு என்ன சொல்லுகிறார்கள் மனசில் இருக்கிற அகமலர்ச்சியானது முகத்தின் மூலம் வெளிப்பட வேண்டும் முகாதி பிரசாத காரிய அந்த விற்திகி சௌமனஸ்யம் ஆகு அதாவது முகத்துல ஒரு தெளிவும் ஒரு தூய்மையும் ஒரு மலர்ச்சியும் வெளிப்படுகின்ற வண்ணம் உள்ளத்திலே மனமானது அன்பால் வியாபித்திருக்க வேண்டும் அகத்திலே அன்பினோர் வெள்ளம் என்று பாரதியார் சொல்கிறார் அது மாதிரிதான் அக அன்புனால மனசை நெறச்சோமான முகத்துல நம்ம தெளிவா அழகா முகமலர்ச்சியோடு இருப்போம் ஆக அகமலர்ச்சியை அன்பால் வளர்த்து அதை முகமலர்ச்சியின் மூலம் வெளிப்படுத்தினால் அது ஒரு பெரிய தவம் அது நம்ம செயற்கையா பண்ணினாலும் தப்பு இல்லை காலப்போக்கில் அதை இயற்கையாக மாறும் அப்படி இயற்கையாக மாறணும் என்கின்ற ஆசையோடு அதை செய்யணும் ஆக ஃபேக்கிட்டு மேக்கிட்டுன்னு சொல்கிறார்கள் அல்லவா இது வந்து இந்த விஷயத்தில் இதை கற்பனையாக பண்ணினா கூட காலப்போக்கில் அது இயல்பாக மாறிவிடும் அந்த எண்ணத்தோட இந்த குணத்தை பழகனும் மனசுக்குள்ள நாம பண்ற வேலை சௌமிய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தரமான அளவான நெறிப்படுத்தப்பட்ட எண்ணங்களை மனதிலே வளர்ப்பது தான் இங்க மௌனம் ஆக சொற்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றால் மனதிலும் எண்ணங்களிலே கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் அதை நாம் முயற்சியினாலதான் சம்பாதிக்க முடியும் ஆக எண்ணங்களை பொறுத்தே சொற்களும் செயல்களும் அதனுடைய விளைவுகளும் காலப்போக்கில் நம்முடைய முன்னேற்றமும் கேரக்டர் என்று சொல்றோம் இல்லையா ஒரு மனிதனுடைய நடத்தையும் அமைகின்றன ஆகவே மனதில் எண்ணங்களை கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பதுதான் இங்கே மௌனம் என்று சொல்லப்படுகிறது மனசில் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது மௌனம் அல்ல எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும்னா எண்ணங்கள் குறைவாகணும்னா தெளிந்த மெய்யுணர்வை பெற்றால் மனம் தானாகவே எண்ணுகின்ற தன்மைகளில் இருந்து விடுபட்டு அமைதி அடையும் அதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் நாளை சிந்திக்கலாம் இந்தளவிலே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் மனப்பிரசாதா சௌமியம் மௌனம் என்கின்ற சொற்களுக்கு பொருள் சொல்லி இருக்கிறேன் ஆத்ம விநிகிரகா பாவசம்சுத்திஹி என்ற சொற்களுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டும் இவைகளே மனதால் செய்யப்படும் தவம் என்று உபதேசிக்கிறார் பகவான் தொடர்ந்து நாளை படிப்போம் மனப்பிரசாத சௌமியாத்ம விநிக்ரஹம்சுத்திரித்யேத பரிபூர்ணமான மனமார்ந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு பூஜ்யம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்